ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஜெப ஊர்வலம் பிரேயர் மார்ச் அல்லது பிரேயர் வாக் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு பத்தாம் அத்தியாயம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுமகன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் வீட்டெஜமானையே பெயல் செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறை இல்லை அறியப்படாத இரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அளிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தலையிலே விழாது உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை மனிதர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் இன்றைய மனப்பாட வசனம் மற்ற ஆறு ஐந்து ஆறு நீ ஜெபிக்கும்போது உன் அறையில் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவாயிருக்கிற உன் தந்தையை நோக்கி வேண்டிடு அப்பொழுது அவர் உனக்கு வெளிப்படையாய் When you pray, go into your room, close the door and pray to your father who is in heaven Then he will reward you openly ஜபம் மற்றும் ஆன்மீக போராட்டம் Intercession and spiritual warfare ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சியோடு பட்டணங்களிலும் நகரங்களிலும் தெருக்களை சுற்றி அணிவகுத்து நடந்து ஜெபித்து வரும் பழக்கமும் தோன்றியுள்ளது இதை ஜப அல்லது ஜெப பிரேயர் மார்ச் அல்லது பிரேயர் வாக் என்று அழைக்கிறார்கள் இது சரியா இயேசுவை பொறுத்தவரை ஜபமானது பிரதானமாக மறைவிலேயே செய்யப்பட வேண்டும் அதைத்தான் இன்றைய மனப்பாட வசனத்திலே நாம் வாசித்தோம் அவரது காலத்து மார்க்கவாதிகள் சிலர் வீதிகளின் சந்திகளில் வேண்டுமென்றே நின்று ஜபிக்கும் பழக்கத்தை அவர் வன்மையாக கண்டித்தார் பொதுவிடங்களில் ஏசு கிறிஸ்து ஜெபித்ததாய் நான் வாசிப்பது அரிது நோயாளிகளுக்காய் கூட அவர் பொதுவிடங்களில் ஜபித்ததாய் தெரியவில்லை அவர்களை குணமாக்கினார் அவ்வளவுதான் ஏதென்சு நகர் சிலைகளால் நிரந்திருந்ததை கண்ட பவுல் ஜெப நடத்தாமல் சந்தை வழிகளில் தினமும் மக்களோடு பேசினான் பேதரு சிறையில் அடைக்கப்பட்ட போது விசுவாசிகள் சிறையை சுற்றி பவனி வராமல் வீடுகளில் ஜெபித்தார்கள் ஆண்டவர் பேதருவை விடுவித்தார் ஜெபஊர்வலத்திற்கு ஆதாரமாக மேற்கோள் காட்டப்படும் வேத சம்பவம் இசுரவேலர் எரிகோ கோட்டையை சுற்றி வந்ததாகும் ஆனால் இச்சம்பவம் புதிய ஏற்பாட்டு யுகத்தில் உள்ளோருக்கு ஆன்மீக போராட்ட ஜபத்தை போதிப்பதற்காக எழுதப்பட்டதல்ல இப்போது பொல்லாத சக்திகளின் முக்கிய இருப்பிடம் வான மண்டலங்களில் உள்ளது நாம் கிறிஸ்துவுடன் உன்னதங்களிலே விற்றிருக்கிறோம் இப்படி இருக்க போராட்டமானது சமதளத்தில் அல்ல மேலிருந்து நாம் எதிரியை தாக்குகிறோம் எருசலேமில் இயேசு வெற்றி பவனி வந்ததும் அது ஜெபோ ஊர்வலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சிலர் சொல்லுவார்கள் அதுவும் சரியல்ல ஓசன்னா என்றால் ஆண்டவா எங்களை விடுதலை செய் என்று பொருள் அதாவது ரோமர் கொடுங்கோல் விடுவிக்கப்பட வேண்டும் என்று யூதரின் இதய அதுதான் அதனுடைய பொருள் கால்மீதிக்கும் தேசமெல்லாம் கிடைக்கும் என்பது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட பூகோள சம்பந்தமான தேசிய வாக்குத்தத்தம் it was a national promise inda narchidhi yugathil ippozh nam irukkira narchidhi yugathil idangal alla inangale namak vaakkalikkapatirukkirannar not places but people java oorvalangal nadatha chalavidum nerathiyum balathiyum theevira narchidhi arivippu murgsigalil selavittal kristuvin kattalaiye veghu seekram niraivethi vidalam java oorvalangal thavaralla தேவையற்றவை அந்த இடத்தில் ஜபித்தாலும் அறையிலிருந்து ஜபித்தாலும் ஒன்றுதான் கிராமங்களில் பாலர் பவனிக்காய் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இயற்றப்பட்ட ஒரு பாடல் ஒன்று டாக்டர் சாபேன் பாரிங் கோல்ட் என்பவர் இயற்றினார் கிராமங்களில் பாலர்கள் சுவிசேஷ பவனியாய் சொல்லும் போது அவர்கள் பாடுவதற்காக இயற்றிய ஒரு பாடல் பாமாலை பாடல் பக்தரே ஒன்றாக கூட்டம் கூடுமேன் எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரியுமேன் விண்ணோர் மன்னோர் கூட்டம் ஏசுர் ஆயற்கே கீர்த்தி புகழ் மேன்மை என்றும் பாடுமே நீ ஜெபிக்கும் போது உன் அறையில் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவாயிருக்கிற உன் தந்தையை நோக்கி வேண்டிடு அப்பொழுது அவர் உனக்கு வெளிப்படையாய் பயனடிப்பார் எங்கள் மகாபிரிய தேவனே ஜபிக்க நிறங்களை அழைக்கிறதற்காக நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே அறைக்குள்ளே ஜபித்த பொழுது அங்கே சிறைச்சாலை கதவுகள் உடைந்தன ஆண்டவர் எங்கிருந்து ஜபிக்கிறோம் என்பது அல்ல கர்த்தாவே யாரை நோக்கி எப்படி ஜபிக்கிறோம் என்பதுதான் முக்கிய ஆண்டவரே தேவரீருடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் கூட இந்த ஜப ஊர்வலம் என்று துவங்கப்பட்டுள்ள இந்த பழக்கங்களுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே அதை குறித்து வேதத்தில் எங்களுக்கு தெளிவான ஒரு போதனை இல்லை ஆனாலும் கூட மக்கள் அதிகமதிகமாக தனி அறைகளிலும் ஆலய கட்டிடங்களுக்குள்ளேயும் கிடந்து ராப்பகலாக பலிபீடத்திற்கு முன்பாக தேவ சமூகத்திலே அழுது புலம்பி கத்தாவே எப்படியாவது நம்முடைய மக்கள் மேல் இருக்கிற நிந்தையை நீர் நீக்கும் எங்களுடைய நகர்களை நீர் தாரும் எங்கள் நகர்களிலே உள்ள பிரமுகர்களை தாரும் என்று சொல்லி எல்லா உபவாசத்தோடு ஜெபிக்க குழுக்களை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிற அநேக உபவாச ஜெப உபவாச ஜெப கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இன்னும் கர்த்தாவே வட மாநிலங்களிலே குறிப்பாக அநேக உபவாச ஜெப அதிகம் நடத்தப்படட்டும் ஆலயங்கள் கர்த்தாவை எப்பொழுதும் திரிந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படி வசனத்திலே வாசிக்கிறதுபடி அது எல்லா மக்களுக்கும் ஜப வீடா இருக்கட்டும் கர்த்தரதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே எங்கள் தேசத்திற்கு இறங்கும் ஜெப ஜபத்தை கேட்கிறவரே எங்கள் நாடுகளுக்கெல்லாம் இறங்கும் ஜபத்தை கேட்கிறவரே எங்கள் சபைகளுக்கு இறங்கும் ஒரு பெரிய அருள் எங்களுடைய தலைமுறையிலே நீர் கட்டளையிட நாங்கள் செபிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஆண்டிலே கர்த்தாவே ஒரு பெரிய பெந்தை கோசை எழுப்புதல் இந்த உலகத்திலே நீர் அனுப்பி தந்திர ஆண்டுவரே அதே போன்று இன்னொரு எழுப்புதலை கர்த்தாவே நீர் இந்த புதிய நூற்றாண்டின் துவக்கமாகிய இந்த நாட்களிலே நீ கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எழுப்புதல் இல்லாமல் இனி ஒரு நாள் கூட எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது கர்த்தாவே இறங்கும் கர்த்தாவே கேளும் கர்த்தாவே அருள் செய்யும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்